வணக்கம் ஜூன் ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆற்றல் பயன்பாட்டிற்காக பி உடன் தஃபே நிர்வனம் ஒப்பந்தம் செய்துள்ளது இரண்டு பி சி வருடாந்திர உள்ளூர் கேப்டன்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கூட்டம் மும்பை நகரில் நடைபெற உள்ளது போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொது அறிவு செய்திகளில் ஆர்வமுடைய அனைவருக்காகவும் பழங்காலம் முதல் தற்போதைய தகவல்கள் வரை அனைத்தையும் திரட்டி திறந்தோறும் ஒளிபரப்பப்படுகிறது நற்றினையின் பொது அறிவு குவியல் தங்கள் குழந்தைகளையும் கேட்கச் செய்யுங்கள் அவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருங்கள் இனி என்றைய நற்றிணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சார் மேட் பஸ்பி பிளேயர் விருதை வென்றவர் யார் 2. சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு கண்காட்சி டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற உள்ளது 3. இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையே இந்திய மிளகாயை ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி